முப்பத்தி அபு முசரி அறிவிக்கின்றார்கள் நினைவு கூறாதவனுக்கும் உதாரணம் அவர்கள் கூறினார்கள் நினைவு கூறும் வீடு அல்லாஹுவின் நினைவு கூறாத வீடு ஆகியவற்றுக்கு உதாரணம் உயிர் உள்ளது மரணித்தது போன்ற உதாரணமாகும் என்று நபி சல்லுவாஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு ஏழு ஒன்பது